சீரராஜெல்வம் போல் சீரகவி என் ஆசான் வீரராக வர்க்கப்புகள் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூர் கவி அருளை செய்த ஸ்ரீ சூரியசரகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைசால்வீதி திருமதி கே லட்சுமிபாய் அண்ணா அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் ஐம்பது ராதைல ரங்கே ரஜினி ஜவனிக்க அபாய சம்லக்ஷிய லக்ஷ்மி विक्षिप्य अपूर्वपुष्पलिम उदुनिकूत्रधारा यामुअु युवान कृतरचिषु चुष्व जात प्रतिष्ठा प्रस्तावय वो जगदटन महानाटिका सूर्य सूत சென்ற வாரம் நாம் படித்த நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரை குதிரைகளை பற்றிய வர்ணனை சொன்ன இனி அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய அருணனை பற்றிய வர்ணனை இந்த ஸ்லோகத்திலே அந்த சூரியனின் ரதத்தை ஓட்டும் அருணனை பற்றிய வர்ணனை சொல்லப்படுகிறது இவர் என்ன சொல்றார் இந்த அருணன் ஒரு நாடகத்தினுடைய சூத்திரதாரி போல இருக்கிறானுங்கிறார் சூத்திரதாரின்னா டைரக்டர் ஒரு பிலிம் டைரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா அவர் தான் நாடகத்தின் இயக்குனர் அந்த காலத்துல தான் நாடகங்கள்ல முதல்ல அந்த நாடகத்தை இயக்கக்கூடிய இயக்குனர் வந்து உக்கார்ந்துருக்கிற ஜனங்களுக்கு முன்னால புஷ்பங்களை வாரி இறைத்து வணக்கம் சொல்லி புஷ்பாஞ்சலி செய்வித்து இந்த நாடகத்தை பற்றிய ஒரு சுருக்கமான முன்னுரை கொடுப்பார் தெருக்கூத்துல கூட அதான் பழக்கம் அது மாதிரி பகலாகிய நாடகத்தை நடத்தப் போகும் சூத்திரதாரியாகிய அருணன் அதிகாலையிலே இருளாகிய திரை விலகியவுடனே உதயகிரியாகிய மேடையின் மீது அவன் தோன்றி நட்சத்திர கூட்டங்களாகிய புஷ்பங்களை வாரி இறைத்து நாடகம் ஆரம்பிக்கப் போகிறது என்று அறிவிக்கிறான் அப்படிப்பட்ட அருணன் உங்களுக்கு நல்வாழ்வை நல்கட்டும் அப்படின்னு சொல்ற சூரியனுடைய சதகத்தை படிக்கிற போது அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட அனைவரும் வணக்கத்திற்குரியவர்கள் என்பதனாலே இந்த ஸ்லோகத்துல அருணனை பற்றி ஸ்பெஷலா சொல்ற பிராத்தைல பிராத்தைல அப்படின்னா உதய மலை உதயகிரி அக்ரங்கே ரங்கம்னா மேடைடை முன் அந்த மேடையின் மேலே முன் பக்கத்திலே இதை வந்து நாடகமாக அவர் சொல்றாரு இந்த உலகமே ஒரு நாடகம் சூரியன் சுற்றி வருவதுதான் அந்த நாடகத்தினுடைய முக்கியமான அங்கம் அந்த மேடை இப்போ உதயகிரியிலே ஆரம்பமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நாடக பாணியிலே சொல்றது தான் எதையுமே மக்கள் ரசிக்கும்படி இருக்கும் காளிதாசன் கூட சூரிய வம்சம் ரகுவம்சத்து சொல்ல போன போது அது ஒரு நாடக பாணியிலேயே சொல்றான் அஜனுடைய இந்துமதியினுடைய சுயம்பரம் எல்லா சீனியும் அப்படியே நேரில் காட்டுற மாதிரி சூரிய வம்சத்தின் புகழ் எங்கே என் சிற்றறிவு எங்கே காளிதாசன் கேட்குறான் நான் ரகுவம்சத்தை பாடத் தொடங்கி இருக்கிறேன் சூரிய வம்சத்தை பாடுறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை ஆனால் ஏற்கனவே ரத்தனத்திலே ஒரு தொலை இடப்பட்டிருந்தால் அதில் சாதாரண சரடு எளிதாக உள்ளே நுழையும் அல்லவா அதுபோல வால்மீகி ஏற்கனவே அந்த ரத்தினத்தில் சூரிய வம்சமாகிய ரத்தினத்திலே தொலையிட்டு அவர் காவியம் பாடிவிட்டார் எனவே அந்த தொலைவெளியை நான் எளிதாக நுழைகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூரிய வம்சத்தினுடைய கதையை நாடகமாக தெரிவிக்கிறார் எதையுமே பிளின் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னால் ஜனங்கள் விரும்ப மாட்டாங்க அதை ஒரு கதாபூர்வமாக நாடகமாக சொன்னா தான் ஜனங்கள் விரும்பி பார்ப்பாங்க பாரதியாருக்கு ஒரு ஆசை என்னன்னா மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இதை சும்மா பிளெயினாக தமிழ் மக்களே நீங்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னால் யார் கேட்க போறா அதுக்காக அது ஒரு நாடகம் மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்ற எப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மகாராஷ்டிரா குடும்பம் இருந்ததுதான் அந்த மகாராஷ்டிரா குடும்பத்துல ஒரு சாந்தி ஹோமம் அந்த சாந்தி ஹோமத்துக்கு சில புரோஹிதர்களை அந்த மகாராஷ்டிரா குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதுல ஒரு குறிப்பிட்ட புரோஹிதர் வந்து அந்த சாந்தி ஹோமத்துக்கு கலந்து கொள்றதுக்காக சைக்கிளில் போய்கிட்டு இருக்க அப்போ இன்னொரு புரோஹிதரை எதிர அவரை பார்த்து நீ ஹோமத்துக்கு வரலையான்னு கேட்ட உண்மை என்னென்னா அவர் அந்த ஹோமத்துக்கு அவங்க கூப்பிடலை அதில் அவருக்கு வருத்தம் வேறு அதனால் அவர் என்ன பண்ணாரான் கூப்பிட்டாங்க நானாக ஏமாறுவேன் நான் முடியாதுன்னு டேன் ஏன்யா என்ன விஷயன்னு உன குரலை இறக்கி உனக்கு விஷயம் தெரியாதியா அந்த மகாராஷ்டிரா குடும்பம் மகாராஷ்டிராவில் காளி உபாசனை பண்ணுற குடும்பம் முப்பத்தி பிராமணங்களை காளிக்கு பலி கொடுத்தா ஒரு வரம் கிடைக்கும்னு சொல்லி யாரோ ஜோசின்னு சொன்னான்னு இந்த மாதிரி ஹோமோ நடத்துகிற சாக்கில் புரோகிதர்களோட வர சொல்லி பின்னால் தோட்டத்தை கொண்டு போய் வெட்டுறான் நரபலி அதுக்கு தான் நான் போகலை நானும் ஏமாறுவேன் ஆனால் நான் சொல்கிறேன் நீயும் போகாத அப்படின்னா இந்த ஐயருக்கு வைத்த கலக்குது ஐயையோ இது என்னடா நமக்கு விவரம் தெரியாமல் போயிச்சு அட்வான்ஸ் பண்ணத்தை வாங்கிட்டமே அப்படின்ட்டு சரி அப்படியே அவன் நரபலி கொடுக்கறதா இருந்தா நம்ம கையை கால கட்டித்தானே கொடுக்கணும் அவன் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்குள்ள ஒரே ஓட்டமாக ஓடி வந்துடலான்ட்டு இவரு வீட்டுக்கு போனாரு இந்த ஹோமம் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் கண்ணு வாசப்படியிலே இருக்கு வெளி வாசப்படியிலேயே எப்போ ஓடலாம் எப்படி ஓடலாம்னு ஹோமம் நடந்து முடிஞ்ச பிறகு உஷாராயிட்டாரு இப்ப தாண்டா உச்சக்கட்டம் பள்ளி கொடுக்க போறான் என்னமோ அப்படின்னு வேறு விரிவிறுத்து வெலை வெளத்து உட்காந்துருக்காரு அந்த நேரத்துல அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிறாரு அவரு தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டு பிராம்ணாலா விடாதே அப்படின்னா இவர் பார்த்தா பிராம்ணாலே பத்தியா அவன் சொன்னது சரியா போயிச்சு அப்படின்னு டட்டா போடாத சன்மானமா இருக்கிறதா வாரிசுருடைய பைக்குல போட்டு வேகமா கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டு சைக்கிளை நோக்கி போனாரான் அப்போ இந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தாரா ஏய் அவரு சம்பாவனை வாங்காம அது நமக்கு பாவம் போய் அவரை முதல்ல விரட்டி பிடிச்சவருக்கு குடு அப்படின்னு உடனே சாமி சாமி இவரு நோக்கி ஓடி வர்றான் இவரு பார்த்தார் பத்தியா நம்மளை குறி வச்சு ஓடி வர்றான் இவர் முன்ன ஓட அவன் பின்ன ஓட சைக்கிளை இல்லாட்டியும் பரவாயில்லனு சொல்லி திட்டு திட்டுந்து ஓட்டம் படிச்சாரு ஏற ஒரு பொருளாம ஓடின பிறகு அவர் ஓவர் டேக் பண்ணி என்ன சாமி இப்படி ஓடி வர்றீங்களே அது நல்லா இருக்கான்னா உடனே அவரு இந்த ஆளு கால விழுந்து ஐயா நான் பிள்ளை குட்டிக்காரன் உங்களுக்கு வேணும்னா பலி கொடுக்கறதுக்கு வேற ஆள் ஏற்பாடு பண்ணித்தரேன் தயவு பண்ணி என்ன விட்டுருங்க அப்படின்னா என்ன சாமி நீங்க என்ன சொல்றீங்க என்ன பலி என்ன சொல்றீங்க அப்படின்னு இப்ப தனியா உங்க முதலாளி சொன்னாரு பிராம்ணாலா விட்டாதே அப்படின்னாரு அப்படின்னா ஐயோ ஐயோ யோ நாங்க வந்து மகாராஷ்டிரா ஜனங்கள்யா மகாராஷ்டிராவில விட்டானா வெத்தல பாக்குன்னு அர்த்தம் தேனா குடுன்னு அர்த்தம் பிராம்ணாலானா பிராமணர்களுக்குன்னு அர்த்தம் பிராமணர்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுன்னு சொன்னாரு அதாவது தாம்புலம் கொடுங்க சம்பாவனை கொடுங்க அதுக்குதான் நான் ரெடியானேன் நீங்க முன்ன ஓடி வர்றதை பார்த்துட்டு சம்பாவனை வாங்காம போறீங்களே தோஷம் எங்களுக்குள்ள வந்து சேரும் சொல்லி உங்களை விரட்டி பிடிச்சேன் உங்களுக்கு தான் சத்தியமா சொல்கிறேன் யாருக்கும் நாங்கள் பலி கொடுக்க போறது இல்லையான்னு சொல்லி இழுத்துட்டு வந்தாராம் இதை சொல்லி பாரதியார் சொல்றார் அந்த பிராமணர் கொஞ்சம் மகாராஷ்டிரா பாஷை இல்லாட்டியும் ஓரளவு இந்த நார்த் இந்தியன் லாங்குவேஜில் ஒன்று ரெண்டு கத்து வச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லை இல்லையா நம்ம மொழியை தவிர வேற ஒரு மொழியும் கத்துக்கிறது இல்லைன்ற கோட்பாட்டில் இருந்தால் இப்படிதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் எதுக்குன்னா எந்த ஒரு கருத்தையும் ஒரு கதையாக ஒரு நாடகமாக சொன்ன கேட்கிறவர்கள் ரசித்து கேட்கிறார்கள் அதுபோல சூரியன் கிளம்பி தான் கிழக்க இருந்து அப்படியே வானத்து மேல போய் மேற்கு அஸ்தமனம் ஆகிறாங்கிறது சொன்னா யாரு கேட்க போறா அதுதான் நம்ம தினம் பார்க்கறோமே சோ இந்த கவிஞர் என்ன நினைக்கிறார் இப்பொழுது ஒரு நாடகம் ஆரம்பிக்க போகிறது நாடகம் என்பது நான்கு அங்கங்கள் உள்ளது சம்ஸ்கிருதத்தில் பத்து வகையான நாடகங்கள் சொல்லப்படுகிறது அதுல நாட்டிகா அப்படின்னு ஒரு நாடகம் இந்த நாட்டிகா என்ற நாடக வகையானது நான்கு அங்கங்கள் கொண்டது இங்கே பகல் வேளையில நாலு ஜாமம் ஒரு நாளுக்கு எட்டு ஜாமம் ஒரு ஜாமத்துக்கு மூணு மணி நேரம் எட்டு இன்ட்டு மூணு மணி நேரம் பகலுடைய நாலு ஜாமமும் நாலு அங்கமாகும் அது என்ன நாடகம் என்றால் இந்த உலகை முழுக்க இந்த சூரியனுடைய ரதமானது இப்படி தொடங்கி சுற்றி வரப்போகிறது அதுதான் அந்த நாடகம் அந்த நாடகம் ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிவிப்பதற்காக அந்த காலத்து தெருக்கூத்து பாணியிலே சூத்திரதாரி என்ற அந்த நாடக இயக்குனர் புஷ்பங்களை வாரி இறைப்பது போல வானத்திலே நட்சத்திர கூட்டங்களை வாரி இறைத்துக்கொண்டு வணக்கம் தெரிவிக்கிறான் அந்த சூத்திரதாரி ஆகிய அருணனுக்கு நாம் வணங்குகிறோம் அந்த அருணன் உங்களை காப்பாராக அப்படின்னார் இதுல என்னன்னா இதில் சுவாமி சூரிய இந்த அருணன் வந்து பூஜாரி எப்போவுமே சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத பழம்பு சொல்லுவாங்க ஒரு பெரிய இடத்துல ஒரு ஃபேவரக்காக நீங்கள் போனீங்கன்னா அந்த பெரியவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவையும் நீங்கள் கொஞ்சம் கண்டுக்கணும் நமக்கு தான் பெரியவருடைய தயவு இருக்குது இவங்க தயவு என்னத்துக்கு நீங்கள் இவன் சரியான சமயத்தில் கால விட்டுருவான் அதனால ஒரு பெரிய இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே வாட்ச்மேனு அசிஸ்டண்ட்டு மேனேஜர் எல்லாரையும் கண்டுக்கணும் யார் யார் என்னென்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்த்து அவங்கவுங்களுக்கு அதைதை கொடுத்து எப்போவுமே ஒரு நல்ல மூடில் வச்சுருக்கணும் அப்போ தான் காரியத்தை முழுக்க சாதிக்க முடியும் பிரச்சனை தான் அதனால அருணன் என்ற பூசாரியை நாம நல்ல மூடில் வச்சிருக்கணும் அப்பதான் சூரிய நாராயணனுடைய அருள் நமக்கு வில்லங்கம் இல்லாமல் கிடைக்கும் அதனால அருணனுடைய தயவு நமக்கு தேவை அதனால அருணனையும் வணங்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்றேன் பிராத்தைல அக்ரங்கே உதயகிரி ஆகிய மேடையின் முன் பக்கத்திலே ரஜினி ரஜினி அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் ரஜினிகாந்த் அப்படின்னா நிலவு நிலவு குறைக்கும் ரஜினி ஜவனிகா ஜவனிகா ஜவனிகா அப்படின்னா திரை ஸ்கிரீன் இரவாகிய ஜவனிக்கா அபாய அபாய மறைகிறது விலகுகிறது இரவாகிற திரை விலகவே சம் சம் லட்சியான நன்கு புலப்படக்கூடிய லக்ஷ்மியா சோபையாகிற திருமகள் ஒளியாகிய திருமகள் காலையில் எழுந்த உடனே நாமெல்லாம் குளிக்கணும்னு இந்தியாவில் ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் சுத்தமா தூய்மையா வெறுமனை தலைக்கு கட்டையை வச்சுக்கிட்டு தரையில படுத்திருந்தா கூட எந்த விதமான தீட்டு இல்லைனா கூட இரவு என்ற தேவதை ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஒரு நான்கு ஜாம நேரம் உங்களை தழுவி இருந்து விட்டு போகிறாள் அந்த இருட்டு ஒரு தீட்டு அந்த இரா தீட்டு நீங்க தான் காலையில் குளிக்கிறோம் காலையில குளிக்கிறதே ஒரு லட்சுமி கரம் அதுவே ஒரு ஸ்ரீஸ்துதி படிக்கிறதுக்கு ஜமானம் குளிக்காமல் இருக்கிறதே ஒரு மூதேவி ஆவாகனம் உலகத்துக்கு தண்ணி ஊற்றி தலையோட குளிக்கணுங்கிறத அறிமுகப்படுத்தியது இரண்டு இனம் எகிப்திய இனம் இன்னொன்று இந்திய இனம் இந்த ரெண்டு இனம் தான் காலங்காத்தால் பூஜைக்கு முன்னால் குளிக்கணும் அவசியமானு வற்புறுத்தியது மற்ற நாகரீகங்களில் நீங்கள் பௌத்த அதிகமாக பரவி இருக்கக்கூடிய சீன நாட்டு நாகரிகங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது அவ்வளோ அவசியமாக சொல்லப்படவில்லை இன்னும் மேல் நாடுகளில் குளிக்கிறது எதுக்குங்கிற கேள்விகள்லாம் வருது நம்ம போல் ஆளுங்க ரொம்ப பனிப்பிரதேசமான ஊட்டி கொடைக்கான மாதிரி இடத்துக்கு போனால் கூட வெந்நீர் வச்சாவது குளிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா மேல்நாட்டுக்காரன் என்ன சொல்றாங்க இவ்வளவு குளிர்ல வேர்க்கலிய வேர்க்கலைங்கிற போது அழுக்கு வரலையே என்னத்து குளிக்கணும் அப்படின்ற ஆனா அழுக்கு வருது வரலேங்கிறது வேற விஷயம் அனுதினம் தண்ணீரிலோ வெந்நீரிலோ குளித்தல் ஒரு லட்சுமிகரமான காரியம் அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா முக்கியமா இந்திய சமுதாயத்திலே மனித உறவுகள் செழிப்பாக அமைந்திருக்கின்றன நம்ம நாட்டு குடும்பங்கள் மாதிரி உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது குடும்பங்களில் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை தாண்டியும் ஒரு ஒற்றுமை தாண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்களை பார்க்கலாம் மேல்நாட்டில் என்னென்னவோ முன்னுக்கு வந்திருக்கு ஆனால் உடைந்த குடும்பங்கள் நூற்றுக்கு ஒன்று ரெண்டு தான் ஒற்றுமையான குடும்பங்களை பார்க்கலாம் மேல்நாட்டில் ஒரு தமாஷ் சொல்லுவாங்க ஒரு வயதான தம்பதிகள் கடைக்கு ஜாமான் வாங்க போனாங்களாம் எண்பது வயசுக்கு மேற்பட்டவர் அந்த கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கிற போது அந்த தாத்தா அந்த பாட்டியை பார்த்து டார்லிங் கீமி தட் பர்ஸ் அப்படின்னாரு பர்சு குடு டார்லிங் அப்படின்னு கேட்டாரான் உடனே கடையில் இருந்த சேல்ஸ்கள அந்த பாட்டியை பார்த்து சொன்னானா அம்மா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி எண்பது வயசுக்கு மேலே கூட உங்கள் கணவர் பார்த்து டார்லிங்னு கூப்பிடறாரு எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் இப்படி தாம்பத்தியத்தை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு அந்த கிளவி சொன்னானா அட நீ சும்மா இருமா அவர் டார்லிங்னு கூப்பிடுறாருனா என் பேர் அவருக்கு மறந்து போச்சுன்னு அர்த்தம் அதான் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு அப்போது அங்கே தாம்பத்தியம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப அரிதாக ஒரு ஒற்றுமையான குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கிறது இந்தியாவிலே இந்த நல்லுறவு செல்வத்தை பார்க்குறோம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ குடும்பங்களில் ஒற்றுமையை பார்க்கலாம் அதற்கு காரணம் இந்த நித்திய ஸ்நானம் அன்றாடம் குளிக்கிறதுங்கிற ஒரு லட்சுமியானது நம்ம குடும்பங்களை ஒற்றுமையாக வச்சிருக்குது அதனால் பனியாக இருக்குது குழுவாக இருக்குதுன்னு பிரான்ஸ்லையும் மேல்நாடுகளையும் சொல்கிறாங்கன்னா அது பொய் காரணம் நம்மளால கொண்டு போய் அங்கே விட்டா வெந்நீர் போட்டால் குளிச்சுருவான் இங்கே பழகின பழக்கத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்காக அப்படி இருப்பான் அதுக்கப்புறம் தான் போக போக அவனும் பண்ணியாக மாறினான் அந்த இந்திய நாட்டு ஒரு நல்ல கொள்கைகளில் இது ஒன்று அதான் சொல்கிறார் ரஜினி ஜவனிகா இரவாகிய திரை திரை என்றால் மறைப்பு எதை பற்றிய மறைப்பு ஒளியை மறைக்கிறது அறிவை மறைக்கிறது உற்சாகத்தை மறைக்கிறது சுறுசுறுப்பை மறைக்கிறது எவ்வளவு சுறுசுறுப்பா சித்தரும்பு மாதிரி இயங்குகிறவன் கூட ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனா என்ன ஆகிறான் அப்படியே சொக்கி தூங்கிடறான் சில பேர் நைட் ட்யூட்டி பார்க்கணுங்கிறதுக்காக பகல்ல ஆறு மணி நேரம் தூங்கிட்டு வர்றான் பகல்ல ஆறு மணி நேரம் தூங்கிட்டு நைட் ட்யூட்டி ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ராங் டீ போட்டு குடிச்சிட்டு வரான் ஆனால் அவனும் ராத்திரி ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆச்சுன்னா சொக்குது காரணம் என்ன அந்த இரவு நேரமானது இப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது மனிதனுடைய மூளையில் அவனுடைய உற்சாகத்தை குறைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பகவான் வச்சுருக்கான் அதை தான் சொல்கிற ரஜினி இரவாகிய மறைப்பு அந்த மறைப்பு என்பது கண்ணுக்கு தெரியாத அந்த மறைப்பு மட்டும் இந்த மறைப்பும் கூட மனிதனுடைய இயக்கமே ஒடுங்கி போகிறது நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க எப்படியும் ஒன்று ரெண்டு தவறு பண்ணிடுறாங்க நைட்டில் வந்து ப்ரூஃப் கரெக்ஷன் பார்க்குறவங்க தவறு பண்ணிடுறாங்க காரணம் இதுதான் அந்த இரவாகிய திரை அபாய அபாய என்றால் நீங்கியவுடனே சம் லட்சிய லக்ஷ்மி நன்கு புலப்படக்கூடிய லக்ஷ்மி நன்கு புலப்படுவதேங்கிறதே ஒரு திருமகள் ஒரு லக்ஷ்மி தான் ஒருவரை பார்க்குறபோது ஒரு நூறு பேருக்கு மத்தியில் ஒரு ஆள் தனியாக தெரியவான் அதுக்கு காரணம் என்ன அது ஒரு திருமகள் அவங்ககிட்ட இருக்கு தலைவர்களை எப்பவுமே ஈஸியாக இனம் கொண்டு கொள்ளலாம் சில பேர் தலைவர்களை இனும் கொண்டு கொள்வதற்கு கைரேகையில் என்ன வழின்னு கீரோ போய் கேட்டாங்க கீரோங்கிறது உலக புகழ்பெற்ற ஒரு கைரேகை நிபுணர் அவர் சொன்னார் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கைரேகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு ஐம்பது பேர் மத்தியில் அவனை பார்த்தா தனியாக தெரியும் அவன் பேசாமல் நின்றுகிட்டு இருந்தாலும் பேசினாலும் அவன் ஒரு வித்தியாசமான ஆளாக தெரிவான் மற்றவர்களை விட அதிகம் எடுக்காயிருப்பான் தலைவன் அப்படித்தான் இன்கண்டு எளிதாக புலப்படக்கூடிய லட்சுமி திருமகள் என்ற ஒளி உடைய அப்படிங்கிறார் விக்ஷிப்பிய அபூர்வ புஷ்பாஞ்சலி விக்ஷிப்பிய அப்படின்னு சொன்ன வாரி இறைத்து புஷ்பங்களை வாரி இறைப்பார்கள் நாடகத்தினுடைய தொடக்கத்துல புஷ்பங்களை அந்த சூத்திரதாரி வந்து மக்களிடம் வாரி இறைத்து மகிழ்ச்சியை தெரிவிப்பான் இதோ நாடகம் தொடங்கிவிட்டது என்றால் வாரி இறைத்து அபூர்வ புஷ்பாஞ்சலி புஷ்பாஞ்சலிங்கிறது எங்கேயும் நம்ம பார்க்கறதுதான் ஆனா இப்படிப்பட்ட புஷ்பாஞ்சலியை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது எப்படிப்பட்ட புஷ்பாஞ்சலி என்றால் நட்சத்திரங்கள் எல்லாம் புஷ்பங்கள் வானமாகிய மேடையிலே நட்சத்திரங்களை புஷ்பங்களாக்கி உலோக மக்களுக்கு வாரியரைத்து திரைவிலக்கி நாடகம் தொடங்கிவிட்டது என்று காட்டுகிறான் அருணன் என்றாரி இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான புஷ்பாஞ்சலி அல்லவா அப்படிங்கிறார் இந்த புஷ்பங்கள் ஒரே நேரம் எல்லாம் வெண்மையானவை சிறிது சிறிதாய் இருப்பவை எட்டத்தில் இருப்பவை என்று ஒரு உபமா அலங்காரத்தை சொல்கிறார் விக்ஷிப்பிய அபூர்வ புஷ்பாஞ்சலி உடு நிகரம் உடு உடு என்றால் நட்சத்திரம் நிகரம்னா கூட்டம் உடுபா அப்படின்னா சந்திரனுக்கு பெயர் நட்சத்திரங்களுக்கு அதிபன்னு அர்த்தம் உடு நிகரம் நட்சத்திர கூட்டத்தை சூத்திர தாராயமான சூத்திரதாரி என்றால் நாடக இயக்குறது இந்த வார்த்தை எப்படி வருது அப்படின்னு சொன்ன சூத்திரம் என்றால் கயிறு தர என்றால் தாங்குவது பொம்மலாட்ட நாடகத்தை நடத்துறவன் பொம்மை ஒவ்வொரு பொம்மையிலையும் இயக்கப்பட்ட கயிறுகளை கட்டி அந்த கயிறுகளை தன் விரல் நுணிகளில் முடிச்சு போட்டு மக்களுக்கு தெரியாதபடி திரை மறைவில் இருந்து கொண்டு விரல்களை இயக்குவதனாலே அந்த பொம்மைகள் அசைவது போல காட்டுவான் அந்த சூத்திரம் என்றால் கயிறு ஒவ்வொரு கயிறையும் தரித்திருந்து அசைத்து காட்டுகிற வனவன் அதனாலே அவனுக்கு சூத்திரதாரின்னு பேர் ஆக்சுவலா டைரக்டர்ங்கிறவனுக்கு சூத்திரதாரின்னு பேர் வந்த காரணம் பொம்மலாட்டக்காரனுக்குத்தான் சூத்திரதாரின்னு பேரு பிறகு படிப்படியா அது என்ன யாரெல்லாம் ஒரு நாடகத்தினுடைய முக்கிய இயக்குனராக இருக்கிறார்களோ அவங்களுக்கு சூத்திரதாரின்னு பேர் வந்தது கடவுளுக்கே சூத்திரதாரின்னு ஒரு பேர் உண்டு ஏன்னா பகவான் எங்கே இருந்தும் நம்ம எல்லாரையும் கரெக்டாக ஆட்டி வைக்கிறான்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுத்து வேஷத்தை கொடுத்து அவன் ஒரு பொம்மலாட்டகாரன் அதனால அவனுக்கு சூத்திரதாரின்னு பேர் உண்டு இங்கே சூத்திரதாராயமான என்றால் சூத்திரதாரியை போல நாடகத்தின் சூத்திரதாரியை போல யேஷு அங்கேஷு இவ அக்னக சத்துர்ஷுவேவ இதுல யாமேஷு அப்படிங்கிறதும் சத்துர்ஷு அப்படிங்கறதும் ரெண்டு சேரணும் சத்துருஷ்னா நாலு யாமனா யாமம் நான்கு யாமங்களிலும் முதல் மூன்று மணி நேரம் இரண்டாவது மூன்று மணி நேரம் மூன்றாவது மூன்று மணி நேரம் நான்காவது மூன்று மணி நேரம் இந்த நான்கு யாமங்களும் அங்கேஷு அங்கம் அப்படின்னா அங்கம் நாடகத்தினுடைய அங்கம் முதலங்கம் ரெண்டாம் அங்கம் மூன்றாம் அங்கம் நாட்டிகான்னு ஒரு ஒரு நாடக வகை நாடகத்தில் பல வகை இருக்கு அதாவது மன்னியல் சிறுதேர்ன்னு கதிரை செஞ்சுட்டார் அது படிப்பதற்குரிய நாடகம் அது நடிப்பதற்குரிய நாடகம் அல்ல நாட்டிகான் இங்கே குறிக்கப்படுவது நாட்டிகா என்பது நான்கு அங்கங்கள் உள்ளது அது சிறு நாடகம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் வந்து குறும்படங்கள் தயாரிக்கிறார்கள் ஒரு காலத்தில் நாடகம் பிரபலமாக இருந்தது அப்புறம் தியேட்டர்களுக்கு சினிமா வந்தது நாடகம் அழிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டிவி வந்த பிறகு தியேட்டர்கள் அவிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ என்னடா குறும்படம் எடுத்தல்னு ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு குறும்படம்னா பதிமூணு நிமிஷம் தான் அந்த படம் ஓடும் அந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே கதை முடியணும் கதை ஆரம்பித்து உச்சக்கட்டத்தை ஏறி முடிக்கணும் அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லிடணும் ஒரு செய்தி சொல்லணும் இப்படி ஒரு மோஸ்டர் கிளம்பி இருக்கு குறும்படங்களுக்கு நல்ல கிராக்கி இந்தியிலையும் சரி தமிழ்லையும் சரி எல்லா மாநிலத்து மொழிகள்லையும் குறும்படம் நிறைய தயாராகின்றன அது மாதிரி இந்த நாட்டிகம் அப்படிங்கிறது நான்கு அங்கங்கள் கொண்ட ஒரு குரு நாடகம் இது பெரு நாடகம் அல்ல அந்த நாட்டிகம் என்ற நான்கு அங்கங்கள் கொண்ட நான்கு முகூர்த்தங்கள் நான்கு யாமங்களாக சொல்கிறேன் யாமேஷு அங்கேஷு இவ இவனா போல அக்னக அகனஹன்ன பகல் அது என்ன மாதிரி பகல்றா அப்படின்னா கிறித்த ருச்சிஷு ருச்சினா ஒளி கிறித்தனா ஏற்படுத்தப்பட்ட அதாவது இந்த அருணோதயத்தினாலே ஒளி ஏற்படுத்தப்பட்ட பகல் இந்த பகல் நாம் நினைச்சிட்ருக்கிறோம் வீணா பொழுதுபோக்குறவங்களும் வெட்டிப்பேலுகளுக்கும் அது பாட்டுக்கு நாள் உதிக்குது மதியானம் ஆகுது சாய்ந்தரம் ஆகுது போகுதுன்னு ஆனால் ஒவ்வொன்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறதான் ஒரு லாட்ஜில் போய் நீங்கள் தங்குறீங்க ஒரு ரூம் வாடகை ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபான்னு அந்த லாட்ஜில் நீங்க வந்து காலையில் எட்டு மணிக்கு அந்த ரூம் ஒத்துக்கிட்டா மறுநாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் கழிய கழிய நீங்க கொடுக்கற பணம் தீந்துக்கிட்டே வருது நீங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்க முடியாது கரெக்டாக மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு ரூம் பாய் வந்து சார் நீங்க கொடுத்த வாடகை தீந்து போச்சு நீங்க தொடர்ந்து இருக்கணுமா அடுத்த நூற்றி ஐம்பது கொடுத்துட்டு இருங்க இல்லாட்டி காலி பண்ணுங்க அப்படிமா நீங்க அந்த இருபத்தி மணி நேரமும் ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கி கொண்டு கூட அந்த லாஜி ஓனர் தூங்குறது இல்லை உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கால் நாள் ஆச்சு அரை நாள் ஆச்சு முக்கால் நாள் ஆச்சு முழு நாள் ஆச்சு வாடகை தீர்ந்து போச்சு அப்பே இருக்கிறான் அது மாதிரி ஒவ்வொரு நாள் சூரியன் உதிக்கிற போதும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிமிஷம் போச்சு பத்து நிமிஷம் போச்சு ஒரு மணி நேரம் போச்சு இவன் வாழ்க்கையை எப்படி இவன் பயன்படுத்தி இருக்கிறான் என்று ஒரு ஜென்மா கொடுக்கப்பட்டது அந்த ஜென்மாவை இவன் எப்படி பயன்படுத்துகிறான் கால்நாள் அரை நாள் முக்கால் நாள் முழு நாள் போச்சு ஒரு நாள் பொழுது வீணை கழிகிற போது இந்த மாதிரி வீணாக கழியக்கூடிய நாள்களுடைய யமதரமராஜா கணக்கு பண்ணி என்ன பண்றான் அதிகமான நாள்களை வீணாக கழித்தவனுடைய மறு ஜென்மா பாறங்கல்லாக ஆகும்படி சபிக்கிறான் பாறங்கல் தான் சும்மா ஒருவேளை செய்யாம உனக்கு ஆரறிவு உள்ள ஒரு மனித உடம்ப கொடுத்து உழைக்கவும் சிந்திக்கவும் முன்னேறவும் உயரவும் வாய்ப்புகளை கொடுத்தால் நீ ஒரு கல்லை போல் கிடந்தாய் அப்போ நீ கல்லாக கிடவாய் என்று அவன் மறு ஜென்ம கல்லாக கிடையாது நான் யாருக்கும் தீங்கு செய்யறதில்லைங்க நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன் தீங்கு பகவான் உனக்கு எவ்வளவு ஆற்றலை கொடுத்து அந்த ஆற்றல் நீ பயன்படுத்தாம இருக்க இருந்தா இதனால என்ன பிரயோஜனம் இப்ப எம்பிபிஎஸ் வந்து சில பேர் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க இல்ல வேற தொழில் ஆனா அந்த ஒரு சீட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துருந்தா அவர் டாக்டர் தொழில் பார்த்து எத்தனையோ பேரை காப்பாற்றிருப்பார் இல்லையா எனக்கு தெரிஞ்சு பல பேர் டாக்டர் படிப்பு முடித்தவங்க பாட்டு தொழிலுக்கு போகிறாங்க நடிப்பு தொழிலுக்கு போகிறாங்க வேறு வேறு தொழிலுக்கு போய் இந்த தொழிலே பார்க்கறது இல்லை அப்போ அந்த ஒரு சீட்டு வேஸ்ட் ஆகுது அது மாதிரி தான் பகவான் நினைக்கிறான் இந்த மனுஷென்மாவை வேற ஒரு ஆத்மாவுக்கு கொடுத்துருந்தா அது முறைப்படி பயன்படுத்தி இருக்குமே இப்படி சும்மா இருக்கிறதுக்காக அவனுக்கு மனுஷென்மாவை கொடுத்தேன் என்று பகவான் அப்பவும் கேள்வி கேட்பான் அதை தான் இவர் இதில் விளக்கிறார் எப்படி விளக்கிறார் நான்கு யாமங்கள் கொண்ட ஒரு பகல் அது எப்படி உருவாகிறது என்றால் அருணன் ஓயாமல் தேர் ஓட்டுவதனாலும் அந்த ஏழு குதிரைகள் தேரை இழுப்பதனாலும் சூரியன் விடாமல் பயணிப்பதனாலும் காலரேவன் முள்ளை நகர்த்துவதனாலும் அந்த பகல் ஏற்பட்டிருக்கிறது ஸோ டே Does not come just like that. it ஏகப்பட்ட ஓட்டுகிறவன் எத்தனை பேர் அதனுடைய காலக்கிரமத்தை மிக கவனமாக பார்த்து அந்த ரயில் பத்திரமாக போய் சேருவதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அதான் சொல்றார் நான்கு யாமங்கள் கொண்ட ஒரு பகல் பொழுது உங்களுக்கு தரப்படுகிறது அதனால ஒவ்வொரு ஜாமத்திலும் மனிதன் என்ன செய்ய வேண்டும் அர்த்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு காலை பொழுது இறை வழிபாட்டுக்கு பகல் பொழுது சம்பாத்தியத்துக்கு மாலை பொழுது ஓய்வுக்கு இரவு பொழுது உறக்கத்துக்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது அதனால சும்மா பொழுது போக்குற சோம்பேறித்தனமே பெரிய குற்றமாக கருதப்படுகிறது யாமேஷு அங்கே இவ அக்னகிருத்தரிஷிஷு ஒளியினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பகல்கள் சதுஷ்வை சத்துஷன் அப்பயே சொன்ன சத்ருனா நாலு நான்கு யாமங்கள் நான்கு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு மணி நேரம் இந்த காலத்து கிடையாது கணக்கு அந்த காலத்தில் கிடையாது ஆனால் அவங்க வேற கணக்கு வச்சுருந்தாங்க ஆனால் கூட்டிகழித்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒன்று ஜாதகத்தை நம்ம இந்த காலத்து மணிப்படி எழுதுகிறோம் அவங்க நாடிகை கணக்குப்படி எழுதுனாங்க ஆனால் கணக்கு இது வந்து சோலார் கேலண்டர் அது வேற கேலண்டர் ஒத்து வரும் கடைசியில் அப்படி சத்துஸ்வேவ ஜாத்த பிரதிஷ்டிரதிஷ்ட ஏற்படுத்தப்பட்ட உறுப்பற்ற என்ன உறுப்பெற்ற என்றால் ஒரு நாடகம் உறுப்பெற்றிருக்கிறது என்ன நாடகம் அவ்யாத்துக்கிறத காக்கட்டும் பெருவி பார்ப்போம் பிரஸ்தாவை என்ன என்றால் தொடங்கி ஆரம்பித்து ஒரு நாள் பொழுதை தொடங்கி ஓ நவக உங்களுக்கு ஜெகத் அட்டன மகா இந்த உலகை சுற்றுவது என்ற மாபெரும் நாடகத்தை ஜகத்னா உலகம் அட்டன சுற்றுவது மகா நாட்டிக்கம்னா ஒரு பெரிய நாடகத்தை யார் தொடங்கி இருக்கிறார் சூரிய சூத்தக சூரியனுடைய சூத்தன் என்றால் தேரோட்டி கர்ணனுக்கு சூத்த புத்திரன்னு பேர் தேரோட்டி மகன் இந்த நாள் ஆகிய நாடகத்தை தொடங்கி இருக்கிறான் இந்த அருணன் அவன் உங்களை ஆசிர்வதை கேட்டும் நே என்ன ஆசிர்வதிக்கட்டும் என்றால் ரிக்வேதத்தில் எட்டில் பன்னிரெண்டில் முப்பத்தி ரெண்டு ஒரு அருமையான ஒரு ரிக்கு பாருங்க தொம் அஸ்மாக்கம் தவஸ்மசி இந்த தொம் அஸ்மாக்கம் தவஸ்மசி என்றால் நீ எங்களுடையவன் நாங்கள் உன்னுடையவன் ரிக்வேதத்தில் அழகாக ஒரு சொல்லும் பகவானை பார்த்து ஜீவாத்மா சொல்லுது நீ எங்களுடையவன் நாங்கள் ஒன்னுடையவர்கள் இந்த ஞானத்தை அடையிறதுக்கு தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பல கோடி ஜென்மாக்கள் எடுக்கிறது அந்த ஜென்ம பிரயாணம் தான் ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் சில பேர் கேட்குறாங்கல்ல கடவுளால் சும்மா இருக்க முடியலையா இதனு கூட ஜீவாத்மாக்களுக்கு பிறப்பை கொடுத்து போட்டு நாடகம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அதுக்கு என்ன அவசியம் இருக்குது என்றால் இந்த ஆத்மாக்கள் வாழ்விலே அடையக்கூடிய அனுபவங்களாலே படிப்படிய கருமையை கற்றுக்கொள்ள வேண்டும் தியாகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா பற்றற்று பகவானுடைய திருவிடைகளை பற்றக்கூடிய ஒரு அறிவை பெற வேண்டும் பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்குடும்ப வாழ்க்கைன்னு ஏன் ஏற்படுத்தினா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து ஒரே ஜாலியாக இருக்கிறதுக்கு சினிமாவில் வெளியேற்பாங்களா இது மாதிரி இருக்குது ஆனால் பெரியவங்க அதை கணக்காக வச்சுருக்குறாங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் சாப்பிடணும் தான் சாப்பிடணும்னு நினச்சவன் கல்யாணம் ஆன பிறகு தன் மனைவியும் சாப்பிடணும்னு நினைக்கிறான் ஒவ்வொருத்தனு பார்த்திங்கன்னா பொதுமன தம்பதிகள் பார்த்தா ஆஃபீஸில் இருந்து போகிற போது ஒரு கையில் அல்வா இருக்கும் ஒரு கையில் மல்லிகைப்பூ இருக்கும் அதனால் வரைக்கும் தனக்கு மட்டுமே டிஃபன் வாங்கி சாப்பிட்டவன் இப்போ வந்து ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறான் அப்புறம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்புறம் அவங்களுக்காக நாம் சாப்பிடாமல் இருப்போம் அவங்க சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறான் படிப்படியே அவனுக்கு தியாக உணர்வு வளர்ந்து பிறகு பேரன் பேச்சி மருமகம் பெரிய குடும்பமாகிற போது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு எண்ணம் வந்து முதுமையடைந்து அவன் இறக்கிறான் அது வரணும் அந்த எண்ணம் வரணுங்கிறதுக்கு தான் நமக்கு குடும்பம் என்ற ஒரு கோட்பாட்டை கொடுக்குறான் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அந்த குடும்பத்தை வீணாக்கி கொள்கிறார்கள் உங்களுக்கு தற்க ஒரு தன்னலம்ங்கிறது அதிகமா இருக்கிற போதுதான் குடும்பம் சிரமப்படுது குடும்பத்தினுடைய அடிப்படையான கோட்பாடே விட்டு கொடுக்கும் மனப்பான்மைதான் என்பதை புரிந்து கொண்டவருடைய குடும்பத்துல சண்டை வர்றதில்லை நாளைக்கு ரங்கநாத அஷ்டகம் நடத்துறோம் இல்லையா அந்த ரங்கநாத அஷ்டகத்தை ஒரு பிரதி இலவசமாக திரு டி கே பாலசுமணியம் அவர்கள் உங்களுக்கு இப்ப கொடுக்கற இதை மறக்காம நாளைக்கு நீங்க எடுத்துட்டு வந்துருங்க இந்த குடும்பத்திலே சுயநலம் வருகிற போதுதான் சிக்கல் வருகிறது அந்த சுயநலத்தை மனிதன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஜீவ நாடகம் புதுமண வாழ்க்கையை பற்றி ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கேட்கலாம் என்னப்பா கல்யாணம் ஆகி ஒரு மாதம் தானே ஆச்சு எப்படி இருக்கு வலை சொல்லலாம் அதுக்கு அவன் சொல்கிறான் கல்யாணமாகி முதல் வாரம் நான் பேசினேன் அவள் கேட்டாள் ரெண்டாவது வாரம் அவள் பேசினாள் நான் கேட்டேன் மூன்றாவது வாரம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற பேச்ச ஊரே கேட்குது சந்து போறா வந்து வாசப்படுது வேடிக்கை பார்க்குது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த நான் எனதுங்கிறத விட்டுக் கொடுக்காம உனக்காக நான் எனக்காக நீங்கிற ஒரு பிரின்சிபிளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு தான் ஆண்டவன் கல்யாணங்கிறத பெரியவங்க கணக்காக சொன்னான் கால் கட்டு அப்படின்னு ஒரு கால் கட்டை போட்டு எல்லாம் சரியா போயிவிடுங்க அதாவது தப்பிக்க முடியாது மாட்டுக்கு கால் கட்டு போட்ட மாதிரி இவர் அந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்ட சில உண்மைகளை கற்றுத்தான் ஆக வேண்டும் சில ஒழுக்கங்களை கடைப்பிடித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார் இதைத்தான் அவர் வந்து மகா நாட்டிக்காங்கிறார் இந்த சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறவரை சும்மா அவன் மாட்டுக்கு போறதுனால என்ன நாடகம் நடக்குதுன்னு கேக்குறீங்களா சூரியன் ஒரு பாகை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பாகைக்கு மாறுகிற போது எத்தனை ஜாதகங்கள் பாதிக்கப்படுகின்றன எத்தனையுடைய எத்தனை கிரகநிலைகள் மாறுபடுகின்றன இரட்டை பிள்ளை பிறகுறாங்க இரட்டை பிள்ளை பிறக்கும்போது முதல்ல ஒரு பிள்ளைய வெளியே வடுத்த பிறகு அடுத்த பிள்ளை வருது முதல் பிள்ளை வர்றதுக்கும் அடுத்த பிள்ளை வர்றதுக்கும் ஒரு நிமிஷம் கூட வித்தியாசம் இருக்காது ஆனால் அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ஜாதகம் ரொம்ப வித்தியாசம் அந்த ஒரு நிமிஷத்திலே சூரியனுடைய பயணமானது கோள்நிலைகளை மாற்றிவிடுகிறது அப்போ சூரியன் அவன் போகிற போது தான் மட்டும் போகல அவன் போகிற போது ஒவ்வொரு கட்டத்திலையும் பல மாற்றங்களை உண்டு பண்ணிக்கிட்டே போறான் நேஷத்தில் இருக்கிற போது ஒரு மாற்றம் ரிஷப்பத்தில் இருக்கிற போது ஒரு மாற்றம் அப்படி வருஷத்துக்கு எப்படி பன்னிரெண்டு மாதம் பனிரெண்டு ராசி இருக்குதோ ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கிறது சூரியன் தன் பயணத்தினாலே ஒவ்வொரு ஆத்மாவோடு தொடர்பு கொண்டு அவரவர் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை உண்டு பண்ணி போகிறார் அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு நமக்கு இருக்கிற புத்தி மதியானம் பன்னெண்டு மணிக்கு இருக்கிறது இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கு புத்தி மாறி போகுது காரணம் என்ன அந்த சூரியனுடைய பயணம் அதை தான் சொல்றார் இந்த உலகத்திலே உறங்கி அத்தனை உயிர்களுடைய வாழ்விலும் ஒரு புதுவிதமான மாற்றத்தை இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் நான் ஏற்படுத்த போகிறேன் இந்த பனிரெண்டு மணி நேரத்துக்குள்ள எத்தனை கொலைகள் நடக்கப் போகுது எத்தனை கற்பழிப்பு நடக்கப் போகுது எத்தனை கல்யாணங்கள் நடக்கப் போகுது எத்தனை சாவு நடக்கப் போகுது எத்தனை வீடுகள் இடிக்கப்பட போகின்றன எத்தனை வீடுகள் புதிதாக கட்டப்பட போகின்றன எல்லாம் இந்த சூரியனுடைய பயணத்தை பொறுத்திருக்கு அதனால் அப்படிப்பட்ட ஒரு மகா நாடகத்தை நடத்துவதற்காக ஜகத் மகா நாட்டிக்காக உலகை சுற்றுவது என்ற இந்த மாபெரும் நாடகத்தை உகாண்ட அதிபர் இடி அம்மின்னு ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க கருப்பா ரொம்ப பயங்கரமான நாடு உலகத்தினுடைய கொடுங்கோல் மன்னர்கள் ரொம்ப பயங்கரமானவனாக கருதப்படுகிறான் ஹிட்லரு தான் ரொம்ப மகா பயங்கரமானவன் நம்ம நினைச்சுக்கிட்டு ஆனா அந்த ஹிட்லர் எல்லாம் இன்னும் தூக்கி சாப்பிட்டான் ஏன்னு கேட்குறீங்களா ஹிட்லர் செய்த கொடுமைகள் எல்லாம் நீங்க புத்தகத்துல படிச்சு பாருங்க அவன் செய்யாத ஒரு கொடுமை இவன் பண்ணினான் என்னன்னா இந்த இடிய மீன் தனக்கு பிடிக்காத எதிரிகளில் பாதி பேரை முதலைகளுக்கு இறையா போடுவானா உயிரோட நீதி பேரை தானே பொரியல் பண்ணி சாப்பிட்டுவானா இந்த இடியமீனுக்கு மனித இறைச்சினா ரொம்ப இஷ்டம் அதாவது எதிரிகளுடைய இறைச்சினா ரொம்ப இஷ்டம் அவன் டேபிளில் தன்னால் கொல்லப்பட்ட எதிரிகளுடைய மண்டை ஓட்டில் ஓயின் ஊற்றி வச்சிருப்பானான் அதை குடிக்கிற அந்த மண்டை ஊட்டை பார்த்து ஒரு டயலாக் விடுவானா என்னா டே அன்னைக்கு என்னை பார்த்து என்னென்ன பேசினேன் இன்னைக்கு ஓ மண்டப ஓட்டில் நான் ஒயின் ஊற்றி குடிக்கிறேன்டா இப்போ என்ன செய்ய முடியும்னால அப்படிமானா இவ்வளவு பயங்கரமான ஒரு எதேச்சாதிகாரியை என்ன உலகத்திலேயே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார்கள் அவ்வளவு பயங்கரமாக இருந்தான் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளும் இதே உலகத்தில் தான் உருவாகிறார்கள் ஏன் எப்படி மனித உள்ளங்களுடைய சலனம் கொஞ்சம் முறை பிசகி இடது பக்கம் அதிகமாக சாயுமானால் அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் பிறக்கிற பிள்ளை இப்படி இடியாக இருக்கும் அதனால இந்த சூரியனுடைய சஞ்சாரமானது உலகத்தில் ஒரே சமயத்தில் அறக்கர்களை தோற்றுவிக்கிறது சாந்தோர்களை தோற்றுவிக்கிறது சிலரை சன்னியாசிகளாக மாற்றுகிறது அந்த சூரியனுடைய ஆகமனம் உலகத்திலே எவ்வளவு மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதுங்கிறதுக்கு தான் ரொம்ப அழகாக அவர் வர்ணிக்கிறார் மகா நாட்டிகா மாபெரும் நாடகம் இந்த நாடகத்தை அவர் நடத்தி முடிக்கிறார் ஒரு மத்தியானம் ஒரு மூணு மணி போல ஒரு வீட்டில் ஒரு சாவு நிகழ்ந்திருது அன்றைக்கி இரவு ஏழு மணிக்கு பேசிக்கிற போது என்ன சொல்கிறாங்க காலையில் எழுந்திருக்கிற போது நல்லா தாங்க எந்திரிச்சிருந்தாரு நான் அப்போ நினைச்சேன்னா மத்தியானம் மூணு மணிக்கு அவர் இறந்து போவார்ன்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா நாளைக்கு எனக்கு அவருக்கா சாம்பார் வச்சுக்கூடுன்னு சொன்னார் சரின்னு சொல்லி அவருக்கா வாங்கி வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே அவர் மத்தியானம் மூணு மணிக்கு பொட்டுன்னு போயிடுவார்னா கண்டனா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சூரியனுக்கு தெரியும் இன்னைக்கு இது நடக்கப்போகுது என்று இன்று காலையில் நான் உதைத்திருக்கிறேன் என்றால் இத்தனை உயிர்களை நான் வழிவாங்க போகிறேன் இத்தனை உயிர்களை உயர்த்தப் போகிறேன் இத்தனை உயிர்களை மோட்சத்துக்கு அனுப்பப் போகிறேன் இத்தனை உயிர்களை வாழ்விக்கப் போகிறேன் இத்தனை உயிர்களை ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறேன் இதெல்லாம் அவனுக்கு தெரியும் சூரிய நாராயணன் ஆகிய பகவான் வந்து தான் அசையக்கூடிய அந்த நூத்தி டிகிரி ஒரு மூமெண்ட்டுக்குள்ள இத்தனாயிரம் சம்பவங்களை நிகழ்த்துகிறான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார் மகா நாட்டிகா சூரிய சுதக சூரிய சுதகூரியனுடைய சூத்தன் என்பது தேரோட்டி இதை குறிக்கும் சூரியனுக்கே தேரோட்டியாக இருக்கிறவன் ரொம்ப ஒரு ஆச்சரிய ஒரு சிறப்பு என்ன அவன்தான் சூத்திரதாரி பகவான் தான் உலகத்துக்கு சூத்திரதாரி அப்படி இருக்கிற போது இந்த அருணனே சூத்திரதாரின்ற காரணம் என்னன்னா டைரக்டருக்கே இவன் டைரக்டர் ஏன்னா இந்த ரதம் லெப்ட் சைட்ல திரும்பணும் ரைட் சைட்ல திரும்பணும் எப்படி போகணும் சொல்லி அவரையே உட்கார வச்சு ஓட்டுறவன் இவன் அதனாலே அவருக்கும் இஞ்சின சூத்திரதாரி இவர் என்பதற்காக சூரிய சூத்தக சூரியனுக்கே தேரோட்டக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றவன் அவன் என்ன செய்யணுமா அவ்யாத்து நாலாவது வரை ஆரம்பம் பாருங்க மவ்யாத்து போட்டிருக்கோம் அவ தூ அவ அப்படின்னா பாதுகாக்க வேண்டும் அவ்யாத்துனா காக்கட்டும்னு அதாவது ஜாத்த பிரதிஷ்டாம் அவ்வாத்து அப்படின்னு வரும் அதுல ஜாத்த பிரதிஷ்டாம் அப்படிங்கறதுல இம் வந்து முதல் வாரத்தில் போய் சேர்ந்துடும் அவ்யாத்து தனியா நிக்கும் அவ்யாத்ன்னு காக்கட்டும் பிரஸ்தாவ எண்ணு என்றால் தொடங்கி இந்த நாடகத்தை தொடங்கி இருக்கிறான் இந்த தொடங்கி இந்த நாடகம் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே தொடங்குகிறார்கள் வாலிபர்கள் ஒரு காதலை தொடங்குகிறாங்க அது எதில் முடியும்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க கல்யாணத்தை பண்ணி கஷ்டப்பட போகிறாங்களா இல்லை காதல் தோல்வியாகி கஷ்டப்பட தெரியாது அவங்களுக்கே ஒரு புதுக்கவிதை படித்தேன் காதல் தோல்வியிலே ஒரு ஆதாயம் என்னடான்னா சவர மிச்சம் அவன் தோல்வி அடையாளும் அதுக்கப்புறம் ஷேவ் பண்றதுக்கு பார்ப் ஷாப்புக்கு போறதில்ல குறைஞ்சபட்சம் ரெண்டு மாசம் ஆகுது அந்த ஷேவிங் செலவாவது மிச்சமாகுதுல அப்படின்னு அப்படி ஒவ்வொரு நாடகமும் தொடங்கப்படும் அது எப்படி முடியும் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை அதுபோல இங்கே பிரஸ்தாவை என்ன ஒரு நாளை நான் தொடங்கி வைத்து இந்த நாள் உனக்கு எப்படி ஆக போகிறது என்பது உன்னுடைய உழைப்பையும் முயற்சியும் உன் கர்மாவையும் என்று அவன் தொடங்குகிறானான் ஓ என்றால் வக அதாவது உங்களுக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு அவ்யாத்து சூரிய சூத்தக அவ்யாத்து சூரியனுடைய தேரோட்டியாகிய அருணன் உங்களை காக்கட்டும் அப்படிங்கிறார் ரங்கே ரஜினி அபாய சம் லட்சிய லக்ஷ்மி விக்ஷிப்ப அபூர்வ புஷ்பாஞ்சலி உடனிக்கரம் ஒரு முக்கிய கருத்தவர் என்ன தெரிவிக்கிறாருன்னா சூரியோதயத்துக்கு முன்பு வரும் அருணோதயத்தை மக்கள் கவனிப்பதில்லை சாதாரணமாக சூரியனுடைய வெளிச்சம் வரும்போது இது சூரியனுடைய வெளிச்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல்ல தோன்றுவது சூரியனுடைய வெளிச்சம் அல்ல அது அருணனுடைய தேகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அந்த பழைய காலத்து வேத மந்திரங்கள்ல முதல்ல அருணனுக்கு வணக்கம் என்று இருக்கும் அதுக்கப்புறம் தான் சூரியனுக்கு வணக்கம் அந்த அருணோதயமானது நட்சத்திரங்களை நமக்கு பொலப்படுத்தி காட்டி பகலை தெளிவுபடுத்துகிறது அதனால் நம்முடைய முதல் வணக்கம் அருணனுக்கு உண்டாகட்டும் அருணனுக்கு தான் தேவை பகவானை வழிபடுகிற போது முதல்ல கருடாழ்வார வழிபடணும் கோவிலுக்குள்ள வரும்போது கருட சன்னதிக்கு முதல்ல போயிட்டு தான் அப்புறம் முக்கிய சன்னதிக்கு போறோம் அது மாதிரி கருடன் பகவானை தூக்கிச் சமக்கிறான் அருணன் சூரிய நாராயணனை இழுத்துச் முதல்ல அவனை வணங்க வேண்டும் அவன் முதல் ஒளி தருகிறவன் இந்த சூரிய விஷயத்திலே அவன் ஒரு ஆச்சாரியன் போல அதுதான் சொல்றார் பிரார்த்தைலங்கே ரஜினி ஜபனி கபாய சம் லக்ஷ்ய லக்ஷ்மி விக்ஷிப்பிய அபூர்வ புஷ்பாஞ்சலி உடுவிகரம் இந்த உடு மந்திரவாதம்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் ஒன்று உண்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் உண்டு நட்சத்திரங்களை வச்சு செய்யப்படக்கூடியது நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சிட்டா மந்திரவாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால தான் வந்து பெரிய ஆழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து குளிக்கிறதுக்கு வாடான்னு கூப்பிடுற போது இன்னும் நட்சத்திரத்தில் பிறந்தவனே கூப்பிடறாரு கூப்பிட்ற போது தவறான நட்சத்திரத்தை சொல்லி கூப்பிட்றாரு அவன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தானோ அந்த நட்சத்திரத்தை சொல்லி கூப்பிட்டான் ஆகாதவங்க காதலில் விழுந்துடும் உடனே வந்து அவங்க மந்திரவாதம் பண்ணுறதுக்கு அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கலையோ அந்த நட்சத்திரத்தில் பெயர சொல்லி கூப்பிடுறாரு அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு புதுசாக குடி போகிற போது உங்கள் பிள்ளைகள் நட்சத்திரம் வேணுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை சொல்லாதீங்க அது மட்டும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு தலைப்பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குமானா அது தலைப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க இதுக்கு முன்னால் ஒரு பிள்ளை பிறந்து இறந்து போச்சு அதுக்கப்புறம் பிறந்த வேணும்னு சொல்லுங்க ஏன்னா இந்த நரபலி கொடுக்குறவங்க மந்திரவாதம் பண்ணுறவங்களுக்கு தலைப்பிள்ளை ரொம்ப தேவை அதனால இந்த வீடியோ எத்தனை அந்த டோர் நம்பரில் தலைப்பிள்ளை இருக்கான நாமளே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா எனவே இந்த உடு என்பது நட்சத்திரத்தை குறிக்கும் இந்த நட்சத்திரமானது நம்முடைய தலைவதியை நிர்ணயிக்கும் சூரியன் நம்முடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறான் நட்சத்திரங்கள் நம் வெளியை நிர்ணயிக்கிறது அதான் சொல்ற இந்த நட்சத்திரங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறான் அருணன் சூத்திர தாராயமான யாமேஷு அங்கேஷு இவ அக்னகிருத்த இந்த நான்கு ஜாமங்களிலையும் சூரியனுடைய உஷ்ணம் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை அது இங்க நாம கவனிக்க வேண்டியது காலை வேளையில் சூரிய உஷ்ணம் ஒரு மாதிரி இருக்கு மதிய வேலையில் சூரிய உஷ்ணம் ஒரு மாதிரி இருக்கு மாலை வேளையில ஒரு மாதிரி இருக்கு அஸ்தமன வேலையில ஒரு மாதிரி இருக்கு இந்த நான்கு வேலையிலும் சூரியனுடைய ஒளி இந்த பூமியில வெவ்வேறு விதமான தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அது மனுஷ சரீரத்தில் எப்படி மாற்றங்களை உண்டு பண்ணுதுன்னா பகல் பொழுதிலே செய்யத்தகாதவை அப்படின்னு சில விஷயங்களை வைத்தியர்கள் போட்டிருக்கிறார்கள் அதில் மத்தியான சாப்பாட்டுக்கு மேலே தூங்குறதுங்கிறது பகல் புணர்ச்சி பகல்ல மது அருந்தி உறங்குதல் இப்படி சில காரியங்கள்லாம் இந்த உடம்புல ரொம்ப தீமையான மாற்றங்களை உண்டு பண்ணுது மேல்நாட்டுல இப்ப சமீபத்தில் எலியினுடைய உடம்புல சில ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு எலி வந்து நமக்கு ரொம்ப தொல்லை பண்ணது வாஸ்தவம் எலியுடைய ஜனத்தொகை எவ்வளவு விடாதுனா இன்னைக்கு உலக ஜனத்தொகையில ஒரு மனுஷனுக்கு நாலு எலி வீதம் இருக்குதான் மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான்னா எலி நாலு எலி இருக்குதான் அவ்வளவு இருக்கு எலி ஜனத்தொகை இன்னைக்கு அகில உலகத்துல எலிகளால் ஏற்படக்கூடிய தானிய நஷ்டம் மட்டும் எத்தனையோ லட்சம் குவிண்டால் தானியம் கோதுமையோ அரிசியோ அவ்வளவு சேதம் பண்ணுது ஆனால் இந்த எலியினால் ஒரு நன்மை இருக்குது அது என்னடான மனித உடல் உறுப்புகள் எப்படி இயங்குகின்றனவோ அதே மாதிரி தான் எலியினுடைய உடல் உறுப்புகள் இயங்குகின்றன மற்ற விலங்குகள்லாம் அப்படி இல்லை அதனால ஒரு மருந்து பரிசோதனை பண்ணணும்னா ஒரு எலியின் உடம்பில் இன்ஜெக்ட் பண்ணி அதை பார்த்தோம்னா கரெக்டாக மனுஷனுடைய உடம்பில் அதே ரியாக்ஷன் தான் ஏற்படுது என்று இன்று டாக்டர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எலிக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து பகலிலே உறங்க வைத்தால் அதற்கு இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது நிரம்பு தொடர்ச்சி ஏற்படுகிறது அதனால எலிகள் வந்து தூங்கக்கூடாது அது சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி தான் மனுஷனுக்கும் இருக்கணும் எனவே இரவு பணி செய்கிறவர்கள் கூடுமானவரை அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு விஞ்ஞானிகள் முடிவு கண்டுபிடிச்சிருக்கிறேன் பகலில் தூங்குறதுங்கிறது உடம்பு ரொம்ப பாதிக்கும் நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு மணிக்கு படுத்து அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்களே தூங்குனதுல கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மதம் மதம் மதம் மதம் மதம் மதம் இருக்கும் உடனடியாக குளிச்சா தேவையிற மாதிரி இருக்கும் நிச்சயமா நம்ம குளிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மூஞ்சியெல்லாம் ரெண்டு ரெண்டு மூஞ்சி ஆகியிருக்கும் உப்பி ஊதி தண்ணி அடித்த மாதிரி இருக்கும் என்னென்னா தமசு மூதேவி வந்து உக்காந்து ஒரு பொன்னான பொழுதை நாம் வீணாக்கி விட்டோம் என்பதை நாம் உணர்கிறோம் அதுதான் அவர் சொல்றார் இந்த மாதிரி இந்த நான்கு யாமங்களிலும் சூரியன் மனித உடலிலும் மனத்திலும் ஆத்மாவிலும் பல்வேறு விளைவுகளை உண்டு பண்ணுகிறார் அதில் சூத்திரங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய நேரம் வேதம் மனப்பாடம் பண்ண வேண்டிய நேரம் உழைக்க வேண்டிய நேரம் ஓய்ந்திருக்க வேண்டிய நேரம் தியானிக்க வேண்டிய நேரம் இப்படி தான் நானாக பிரிக்கலாமே தவிர உறங்க வேண்டிய நேரம்னு பிரிக்கலை ஒரே ஒரு புத்தகத்தில் மட்டும் மத்தியான சாப்பாட்டுக்கு மேலே தூங்கலான்னு போட்டிருக்கு அது என்ன புத்தகம்னு கேட்குறீங்களா காமசூத்திரத்தில் அப்படி காமசூத்திரம் என்பது காமாதிகாரிகளுக்கு ஏற்பட்டது அதனால அது வந்து மற்றவங்களுக்கு அப்ளை ஆகாது அவங்க ஒருத்தங்க மட்டும் மத்தியானம் தூங்கலாமா தூங்கி எந்திரிச்சு பசும்பாலில் மாம்பழத்தை சாறு பிழிஞ்சு கலைக்கி குடிச்சா அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிருக்கான் அது வந்து புதிதாக மனமானவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு அது மற்றபடி பகல் தூக்கம் கூடாது யாமேஷு அங்கேஷு இவ அக்னகா கிருத்தருச்சிஷு சத்துருஷேவ ஜாத்த பிரதிஷ்டாம் ஜாத்த பிரதிஷ்டாம்னா உருப்பெற்ற பிறப்பு பிரதிஷ்ட நிலை பெறுது என்ன உரு என்ன நிலை பெறுகிறது அப்படின்னா ஒவ்வொரு காலை பொழுதிலும் சூரியன் உதிக்கிற போது புதிதாக ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆகுது என்னன்னா எத்தனையோ புஷ்பங்கள் மூடியிருந்தவை திறக்கின்றன அப்படி புஷ்பங்கள் திறக்கிற போது முந்தின நாள் தேன் உண்ணு சென்று இரவு புறம் உள்ளே சிக்கிக்கொண்டு உறங்கி கொண்டிருந்த வண்டுகள் வெளிக்கிளம்புகின்றன அது வந்து ஒரு இலக்கிய அமைப்பாக சொல்லியிருக்கிறார்கள் மலர்கின்ற மலர்கள் சிலருக்கு வந்து விடுதலை கொடுக்கிறது சிலருக்கு துன்பத்தை கொடுக்குது ஏன்னா அந்த காலை பொழுதனுடைய தோற்றம் காட்சியானது அவர்களுக்கு துன்பமான நினைவை கொடுக்குதுன்னு காளிதாசன் எழுதுறான் அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுனால அந்த நாடகம் ஜாத்த பிரதிஷ்டாங்க புதிதாக ஒரு பெற்ற ஒரு நாடகம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது நாடகத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது சில பேர் காலங்காத்தால் எழுந்திரிச்ச உடனே முதல்ல யார் முகத்தை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விவசாய இருக்குது அக்பர் பீர்பால் காலத்தில் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அக்பர் காலங்காத்தால் முழிச்சு எழுந்திரிச்சு வெளியே பால்கனிக்கு வந்து நின்னாரான் நின்னா ஒரு ஏழை மாடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தானான் அவனை பார்த்துட்டு அப்படி திரும்பி வந்தாரான் தலை வந்து மேலே இடிச்சிருச்சு நிலப்படி மேலே டங்குன்னு இட்டி சரியான இடி உடனே அவருக்கு என்னென்ன கோபம் வந்ததுன்னா இந்த முண்டத்தை பார்த்ததுனால தான் நமக்கு தலையடிச்சிருச்சு காலங்காத்தாரன்னு சொல்லி சேவகனை அனுப்பி உடனடியாக அவனை பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லி அவனுக்கு ஐம்பது கசையடி கொடுங்க அப்படின்னா உடனே பீர்பால் இந்த செய்தியை கேள்விப்பட்டு வேகமாக ஓடி வந்தான் இந்த பாதுஷாவுக்கு என்ன அவசர பற்றி உடனே பாதுஷா நீங்கள் ஐம்பது கசையடி கொடுங்க வேணாங்கள அதுக்கு முன்னால் நான் கேட்குற ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அவனை பார்த்ததுனால நீங்க தலையில் இடி வாங்கினீங்க உங்களை பார்த்ததுனால அவன் இப்போ ஐம்பது கசேடி வாங்க போகிறான் இந்த ரெண்டு பேர்ல யார் மோசமான சகனம் நீங்களே சொல்லுங்க இப்போ சும்மா தலையில் இடி வாங்குனீங்க உங்கள் அலட்சியத்தில் ஏற்பட்டது அவன் சும்மா தேமையு போய்க்கிட்டு இருந்தான் கடைசியில் அவன் காலங்காலத்தால் பாதிசா பார்த்தது ஐம்பது கசேடி வாங்குறான் அப்படின்ன உடனே அக்பருக்கு அதுக்குள்ள தலை இடித்த வழியெல்லாம் மாறி போச்சா கோபமெல்லாம் அமைக்கி போச்சு பல பலனு சரி விட்டுருப்பா விட்டுருப்பா அப்படின்னு இனிமேல் இந்த காலம் காத்தாலும் இன்ன பார்த்தேன் இன்னது நடந்தது நான் வீட்டை விட்டு வெளியே பிறப்பிட்டேன் அந்த மூதேவி நின்றுக்கிட்டு இருந்தால் அவளை பார்த்துட்டு போனோம்னா ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறுத்துங்க இது தேவையில்லாதது ஏன்னால் சகுனங்களை பற்றி நமக்கு போதிய அறிவில்லை சகுனங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறதா ரொம்ப கொஞ்சமான விஷயங்கள் தான் எவ்வளவோ நுட்பங்கள் இருக்குது இப்போ பால் குடத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு வரணும் வச்சுக்கோங்க பால் நிறைய நிறைய பால் குடத்தை பார்த்தா நல்ல சகுனம் ஆனால் அந்த பால் குடத்தை தூக்கிட்டு வர மக அயோக்கிய பையன் அப்போது அது அதில் கேன்சல் ஆகிடும் அப்படி இருக்குது பால் குடம் ஒரு குடம் இருந்தால் அதுக்கு அர்த்தம் வேறு ஒரு குடத்து மேலே ஒரு குடம் இருந்தால் அதுக்கு அர்த்தம் வேறு அதனால் சகுனங்களை நாம் ரொம்ப ஸ்தூலமாக உணர்ந்துக்கிறோம் வெறுகு ஒருத்தி தூக்கிக்கிட்டு வர்றா வெளியே பரப்பும் போது விரகங்கட்டையை பார்த்தா மகா அவசகுனம் ஆனா அதை தூக்கிக்கிட்டு வர்றவ ஒரு ஒழுக்கம் கட்டை இருந்தா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிடுங்க நீங்க எதை எடுத்துக்குவீங்க இதை எடுத்துக்குவீங்களா அதை எடுத்துக்குவீங்களா சகுன சாஸ்திரத்துல சில விஷயங்கள் ரொம்ப தமாஷா இருக்கும் ஒழுக்கமுள்ள கற்புள்ள சுமங்கலையே வீட்டு விட்டு வெளியே புறப்படுற போது பாத்தீங்கன்னா அந்த காரியம் விளங்கவே விளங்காதான் அதே மாதிரி வேதம் பிடிச்ச ஒரு பிராமண வீட்டு விட்டு பெறப்படும் நீங்க பாத்தீங்கன்னா காரியம் விளங்கவே விளங்காதான் ஆனா வீட்டு விட்டு பெறப்படும் ஒரு வேசியை பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு காரியம் வெற்றியா முடியும் அப்படின்னு சொல்றான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் எப்படி சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் சகுனங்களை பரிபூர்ணமாக உணர்ந்தவர்கள் வாழ்ந்த காலம் மலியேறி விட்டது அதனால் காலங்காற்ற எந்திரிச்சவனே நான் இவனை பார்த்தேன் அவனை பார்த்தேன் எனக்கு நாள் விளங்கலை அது வேண்டாம் அதுக்கு தான் சொன்னாங்க பெரியவங்க தலையணை கடையில் முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுக்கோங்க கண்ணு முடித்தவனே உங்கள் நீங்களே பார்த்துக்கோங்க நல்லதுனால் நீங்களே மெச்சுக்கோங்க கெட்டதுனா உங்களே நீங்களே சவிச்சிக்கோங்க அப்படின்னு முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுட்டு தூங்குறது நீங்கள் செட்டிநாடு பக்கம் போனீங்கன்னா எல்லோரும் இதை செய்கிறாங்க தூங்குற போது தலாணிக்கையில் ஒரு கண்ணாடி முழிக்க போகிறோன்னு தெரிஞ்சவனே இப்படி தட்டு தருமாறு தலையானக்குள்ளே கையை விட்டு எடுத்து மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க பார்த்தா ஐயோ நம்ம இவ்வளோ ஓரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உள்ளே வச்சு வேகமாக போய் மூஞ்சிக்கல போகிறாங்க அதனால ஒன்றும் உங்கள் மூஞ்சை பாருங்கள் இல்லை உங்கள் வலது கையை பாருங்கள் காலங்காலத்தில் இருந்துச்சு வலது கையை பார்க்குறது ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லிடுது அதுக்கப்புறம் நீங்கள் யாரை பார்த்தாலும் அது கணக்கில் சேர்த்து இல்லை அதே மாதிரி வீட்டை வீட்டு வெளியே வரும்போது இறங்கினோன்னு யாரை பார்க்குறீங்களோ அதுதான் சகனம் சில பேரு வீட்டை விட்டு இறங்கி அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ரோடு காலியா இருக்கும் அவங்க வார்டு நடந்து வருவாங்க இறப்பிறகு மூணு வரலாங்க நடந்த பிறகு இடது பக்கம் திரும்புற போது ஒரு ஆளை பார்ப்பாங்க ஏ இவன் மூஞ்சில்தானா முதல்ல முடிக்கிறோம் அப்படின்னு புள்ளி போட்டுருவாங்க அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் நான் பரங்கிப்பேட்டையில் இருந்தபோது என்ன ஒரு பழக்கம்னா நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீதியில வாசல்ல உட்காந்துருக்கிற அத்தனை பொம்மை நாட்டிகளும் தட்டா போடணும்னு ஓடிடும் ஏண்டா நம்ம மூஞ்சியை பார்த்ததுனாலதான் காரியம் கட்டு போச்சுன்னு சொல்ல போறான் அப்படின்னுட்டு அந்த ஊர்ல அவ்வளவு பயம் எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஆம்பளை கண்டும் எல்லா பொம்பளையிலும் இப்படி பயப்படுவாங்க ஏன்னா பெண்கள்லாம் வந்து இன்னும் ஒரு கல்வி அடையவில்லை அங்கே உதவம் பார்க்குற கிடையாது மீனவர்கள் வாழக்கூடிய பகுதியில ஆனா ஒரு ஆம்பளை வாசப்படியில கால் வச்சான்னா அக்கம் பக்கம் உட்காந்துருக்கிற பொம்பளை எல்லாம் உள்ளே ஓடிடும் ஏன்னா ஒருவேளை கெட்டது நடந்தேனா அது நம்மால் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஓடிவாங்க ஏன்னா அந்த வதந்தி எவ்வளோ ஒரு பொண்ணு எடுக்கிறது ஒரு பொண்ணு கொடுக்கறதுங்கிற விஷயம் வரைக்கும் பாதிக்குதுங்க எப்படின்னா இந்த வீட்டில் இவன் மூஞ்சியை பார்த்தா ஒரு காரியம் விளங்காதுன்னு அந்த வீதியில் முத்திரை குத்திட்டாங்கன்னா அவள் மகளை கடலூரிலிருந்து வரவே கட்டிக்க மாட்டான் அப்படிலாம் ஒரு மூட இருக்கு அதனால தேவையில்லாத விஷயம் காலையில உங்களை பாருங்கள் ஆதவனை பாருங்கள் சூரியனை பார்க்கறது ரொம்ப நல்ல சோழன் சொல்லிடு இல்லை திருப்பதி வெங்கடாஜன் மீதி படத்தை அவங்க மூஞ்சிக்கு மாட்டி வைங்க முடிச்சா தான் பார்க்க போறீங்க நீங்க நல்லது நடக்கலைனாலும் அவனை தான் வைய போறீங்க நல்லது நடந்தாலும் அவனுக்கு தான் நன்றி சொல்ல போறீங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி வச்சுக்கங்க அதான் சொல்றார் இந்த பிரஸ்தாவை ஒரு அருமையான நாடகத்தை தொடங்கி விட்டு இருக்கிறான் அந்த அருணன் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்வை வளப்படுத்தட்டுமென்று வாழ்த்துகிறார் இந்த பாட்டை படிக்கிறேன் பாருங்கிரங்கே ரஜினி ஜபனிக அபாய சம் லட்சிய லக்ஷ்மி விக்ஷிப்ய அபூர்வ புஷ்பாஞ்சலி உடுனிக்கரம் சூத்திர தாராயமான யாமேஷு அங்கே அக்னஹ கிருதருச்சிஷு சதுர்ஷ்வேவ ஜாத பிரதிஷ்டாம் அவ்யாத் பிரஸ்தாபயன் ஓ ஜெகதட்டன மகா நாட்டிகாம் சூரிய சூதகா இன்றைய உபயதாரர்களான வைஷாலுபதி திருமதி கே லக்ஷ்மிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு வந்து இங்கே ரங்கநாத அஷ்டகம் நடத்துகிறோம் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் இலவசமாக ஒரு பிரீதி கொடுக்கப்பட்டிருக்கு மரகாமாதை எடுத்துகிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வியாழக்கிழமையிலேருந்து சுதர்சன சதகம் தொடங்குகிறோம் அந்த புஸ்தகம் உங்களுக்கு வேணும்னு ஆசையாக இருந்தால் ஒரு புஸ்தகம் அறுபது ரூபா மேலே சம்ஸ்கிருத ஸ்லோகமும் கீழே தமிழ் அர்த்தமும் இருக்கும் அதை வந்து ஆசைப்பட்டவர்கள் அந்த திரு மாரியம் கொடுக்கலாம் அதை வாங்கித் தருவதற்கு அவர் உறுதி அளித்திருக்கிறார் அது அதுக்கப்புறம் மற்ற சொற்பொழிவுகளை எப்பொழுதும் போலே வெள்ளிக்கிழமை ராமாயணம் தனி சுலகம் சனிக்கிழமை லக்ஷ்மி ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் சூரிய சேவசனமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய செல்வதற்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண